வெளிப்படுத்த விசேஷம் அதிகாரம் ஏழு எட்டாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் நாம் சந்தோஷப்பட்டு கழி கூர்ந்து அவருக்கு துணி செலுத்த கடலோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன் பிரகாசம் மெல்லிய வசரம் தழித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அழிக்கப்பட்டது அந்த மெல்லிய வசரம் பரிசுத்தவானுடைய நீதிகளை காதலுரை கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு சந்தோஷப்பட்டு கறி கூர்ந்து அவருக்கு துணி செலுத்த கடவுளும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசவுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவருக்கு அழிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே காலநோய் ராமத்துக்கு தோத்திரம் உண்டாவதாக ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது எல்லாரும் சந்தோஷப்பட்டவருக்கு துணி செலுத்த கடவுளும் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று எழுதியிருக்கிற மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று எழுதியிருக்கிறது கல்யாணத்திற்கு ஆயுத்தம் பண்ணி நாள் என்று சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கழித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அழிக்கப்பட்டது சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கழித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அழிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளை பரிசுத்தராமக்கு சுதந்திரம் உண்டாவதாக இந்த வாக்கியங்களை நன்றாக விவரித்து அறிந்து நம்முடைய ஆத்மாவிலே நாம் அடைய வேண்டியதான மேல்நிலையை அடைந்து கொள்ள தேவராஜ் கத்த நமக்கு அனுகிரகம் செய்வாராக சகோத்திரம் உண்டாவதாக மனைவி என்று சொல்லும்போது நமக்கு தெரியக்கூடியதான காரியம் ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு பெரிய அல்லது சகோதரியை மனைவி என்று அழைக்கக்கூடிய ஒரு மனைவிக்கு கல்யாணம் ஒன்று என்று சொல்வது அது வித்தியாசமாக தோன்றும் ஆனால் இந்த இடத்திலே மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதை குறிப்பிடுகிறது என்றால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணை குறிப்பிடுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் விபாக புத்தகத்திலே இப்படி வாசிக்கிறோம் ஒருவருக்கு ஒரு பெண்ணை நியமித்து அந்த மனிதனுடைய மனைவி அந்த பெண் என்று எழுதியிருக்கிறது திருமணமாவதற்கு முன்னதாகவே நியமிக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட பெ அந்த மனிதனுடைய மனைவி என்று வேதாகம் குறிப்பிடுகிறது அதிகாரம் வாக்கியத்தை வாசிக்கலாம் உபாதம புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் வாக்கியம் ஒரு பெண் ஒருவனுக்கு கண்ணிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் வாசிங்க அப்பொழுது அந்த பெண் ஒரு புள்ளிருந்தும் சரியாக வாசிங்க வசனத்தை மனைவித எழுதிய இருக்கிறதை பார்க்கலாம் கத்திர பசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டா நியமிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னிகையான ஒரு பெண் ஆனால் அவர் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடினால் அது ஒருவனுடைய குறிப்பிட்டிருக்கிறது கத்திர பரசுத்தராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக அதுபடினால் நியமிக்கப்பட்ட ஒரு கணிகையை ஒரு மனிதனுடைய மனைவி என்று வேதாகமத்திலே அழைத்திருக்கிறது காங்கிரஸ் கத்திர பரசுத்தராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக பாட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது அவருடைய தன்னை ஆயத்தம் பண்ண ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரசுக்கராமத்துக்கு தோத்திரம் ஒன்றாவதாக ரெண்டு கொர்ந்தியன் புஸ்தகம் பதினொன்னாவது அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தையும் வாசிக்கலாம் ரெண்டு கொர்ந்தியன் புத்தகம் பதினொன்னாவது அதிகாரம் இரண்டாவது வாக்கியம் ஒ நியமித்தபடி ஆண்களை கிருசு என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியார் கத்திர பரசுத்தராமத்து புருசோத்திரம் உண்டாவதாக ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியார் நியமிக்கப்பட்டிருக்கிற கண்ணியை திருச்சலை என்ற இடத்திலே அறிந்து கொள்ளலாம் கத்துரை பரிசு நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவது ஒரு அப்போசனன் திருச்சதைக்கு நிரூபம் எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார் நான் உங்களை கற்றுள்ள கனியாக என்னும் ஒரே புரிசனுக்கு ஒப்புக் நியமித்தபடியால் நியமிக்கப்பட்டிருக்கிறதான கிறிசு என்னும் புரிசனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கணிகைக்கு ஒப்பாக திருச்சபை இருக்கிறது என்பதை இந்த வாக்கியத்தின் அறிந்து கொள்ளலாம் கத்துரை பரிசுத்திராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக இயேசு கருசு வருகிறார் வருகிறார் வருகிறார் என்று எங்கும் பெருத்தவர்கள் பரிசித்தப்படுத்துகிறதை காண்கிறோம் ஏதாகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக நம்முடைய ஆத்மா மனவாளனாகி இயேசு கருசு ஏதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லிச் சென்றாரே அவர் எப்பொழுது வருவார் என்று அவரோடு கூட அவருக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளாய் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் அதிக வாஞ்சையாக இருக்கிறோம் என்றெல்லாம் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது தற்போது கட்சத்தில் நமக்கு சுசோத்திரம் உண்டாவதாக அவர் வருகிறார் அவருடைய வருகைக்கு நாம் ஆயக்கப்பட வேண்டும் அவரது திருச்சலை ஆயத்தப்பட வேண்டும் அவசியமான காரியம் உலகத்திலே ஏராளமான திருத்துவ மக்கள் எங்கும் செதறி இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் செதறி இருக்கிற எல்லா மக்களும் ஏற்றுக்கிறத்து வருவார் அவரோடு கூட நாம் சேர்க்கப்பட்டுக் கொள்கிறோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதைக்கான உண்மையிலேயே ஏசு கிருசு வருவார் ஆனால் அவரை சந்திக்கக்கூடியவர்கள் சபையாக அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டுவது அவசியம் தனிப்பட்ட உடனே ஒவ்வொருவரும் தங்களை ஆயுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது ஆயுத்தப்படுத்தி ஏசு சேர்க்கப்படவே முடியாது சபையால் ஆயக்கப்பட வேண்டியது அவசியமான காரியம் என்பதை வேலாகமத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம் எதே சேர்க்கல நிறுவனம் ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கலாம் எதே சேர்க்கல நிறுவனம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாக்கத்தை வாசிக்கலாம் தரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பணி சுத்தமும் பிளையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் அதற்கு ஒப்புக் கொடுத்தார் கத்திர பரிசுத்தாமத்திற்கு சுதத்திரம் உண்டாவதாக கரை திளை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் திளையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை முன் நிறுத்திக் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் ஆவலையா தம்மைத்தாமே சபைக்காக இருசு தெரிசு ஒப்புக் கொடுத்தார் முன்பாக நிறுத்திக் தம்மை ஒப்புக் கொடுத்தார் முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் திரையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அந்த சபையை அவர் ஆயத்தப்படுத்தி ஒரு பிள்ளையும் முன்பாக நிறுத்திக் கொள்ளும்படியாக அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறார் பிள்ளையிலே சபையை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனே ஆயத்தப்படுத்துகிறவராக ார் சபையாகும்ப நிறுத்திக் கொள்வதற்காக அவர் தம்மைசாமி ஒப்புக் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது தனிப்பட்ட முறைமையிலே ஒருவரும் வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது சபையாக ஆயுதப்பட வேண்டும் என்பதை திட்டமாக அறிந்து கொள்ளலாம் யாத்திராகமுதகம் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் யாத்திராகமுகம் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வாக்கியம் முப்பது வருஷம் முடிந்த அந்தய தினமே எகிப்து கட்சருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது எகிப்து தேசத்திலிருந்து அடிமைய விடுதலை பெற்ற இசுதேவங்கள் புறப்பட்டு போனார்கள் கத்திரை பரிசு நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக தனித்தனியே அவர்கள் எகிட்டு தேசத்திலிருந்து புறப்பட்டு சென்றார்கள் என்று தீர்க்கமாக எழுதியிருக்கிறது கத்துரை பரிசு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கத்தருடைய வருகைக்கு சபை ஆயத்தப்பட வேண்டுவது சபையாக நாம் ஆயற்றப்படுவோமானால் அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும் தலை திரையற்ற பரிசுத்தவும் விளையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளும்படி தம்மை தாமே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார் கத்திர பரிசுராமத்துக்கு உண்டாவதாக இன்னும் ஒன்று புரிஞ்சம் அதிகாரம் ரெண்டிலிருந்து நாலு வரைக்கும் வாசிக்கலாம் ஒன்று புத்தகம் பத்தாவது அதிகாரம் ரெண்டிலிருந்து நாலு வரைக்கும் எும்கத்தினாலும் ஒரே போதனத்தை எல்லாரும் ஒரே ஞான போதனத்தை குசித்தார்கள் ஒரே ஞானபான எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குறித்தார்கள் அவர்களோடு எல்லாரும் ஒரே ஞானபோஜனத்தை புசித்தார்கள் மோசைக்குள்ளாக எல்லாரும் ஒரே ஞானபோஜனத்தை புசித்தார்கள் இத்திர பேர் ஜனங்கள் எட்டு தேசத்திலிருந்து புறப்பட்டு சென்ற பொழுது எல்லாரும் மோசைக்குள்ளாக அதாவது பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை எல்லாரும் ஒரே விதமான உபதேசத்தை உடையவர்களாக இருந்தார்கள் எல்லாருக்கும் ஒரே விதமான கட்டளைகள் கொடுக்கப்பட்டது கத்தலை பரசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் என்று எழுதி ஒரே ஆவியை பெற்றவர்களாக இருந்தார்கள் லோகத்திலே இன்றைக்கு ஏராளமான சபைகள் காணப்படுகிறது இந்த ஏராளமான சபைகளிலே உள்ள காரியங்களை கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமான உபதேசம் இருப்பதை காண முடியும் ஞானஸ்தானம் கொடுக்கிற விஷயத்திலே பல முறைகளை பல சபையாரும் கையாடுகிறார்கள் திருவிருந்து கொடுக்கிற விஷயத்திலே பல முறைகளை கையாடுகிறார்கள் இன்னும் ை ஆசரிக்கூடிய காரியத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள் நாம் இந்த பிரகாரமாக ஒவ்வொரு வாரத்திலும் திருவிருந்தை கால் கழுவி ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவி வந்து திருவிருந்தை ஆசரிக்கிறவர்களாக இருக்கிறோம் சில சபைகளிலே பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறை ஆசரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சில மாதத்துக்கு ஒரு முறை இருக்கிறார்கள் சில ராத்திரி மட்டும் ஆசரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் கால்களை கழுவாத படித்து ஆசரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நாமும் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாதி மக்களுக்கு திருச்சபையிலே எழுந்திருந்து தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சி உள்ளவராக இருக்கிறேன் என்று தன்னுடைய மனசாட்சி உயிரிழந்து அறிக்கை செய்து விட்டுவிட்டு சுத்த மனசாட்சியோடு கூட கற்றுடைய பந்தியிலே ஒவ்வொரு வாரமும் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் தற்போது இடங்களிலே சென்று பார்க்கும் பொழுது அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவுடனே திருவிருந்தை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு வரும் வேறுபட்ட கொள்களை உடையவர்களாகவும் உபதேச வேறுபாடுகளை உடையவர்களாகவும் இருக்கிறதை அறியலாம் ஒரே சபையாக இல்லை என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை ஒரே ஞானபானத்தை குறித்தவர்களாக இருந்தார்கள் ஒரே விதமான உபதேசத்தை கட்டளைகள் பிரமாணங்கள் நியமங்களை மோசடி மூலமாய் பெற்று அதற்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள் ஒரே ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுமாகவும் இருந்தார்கள் இதை தான் ஒரே சேனையாய் ஒரு சேனையாக அது புறப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளலாம் இதே போல் இந்த கடைசி காலத்திலே கத்தராயிருத்த வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக சபை ஆயத்தப்பட வேண்டுவது அவசியம் திருச்சபையானது ஒரே உபதேசத்தை உடையதாக இருக்க வேண்டும் திருச்சபையானது ஒரே ஆவியை உடையதாக இருக்க வேண்டும் வேறுபட்ட விசுவாசங்களையும் வேறுபட்ட கொள்கைகளையும் வேறுபட்ட ஆவியையும் ஏராளமான கிறிஸ்துவ சபைகள் காணப்பட்டாலும் கத்துடைய வருகைக்கு அவைகள் ஆயத்தப்படுகிறதா என்பதை குறித்து நாம் கேள்வி கேட்க வேண்டிய நிலையிலே இருக்கிறது கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதா சபையாக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை கத்துடைய சன்னிதானத்தில் சொல்லி கொலாசைப்படுகிறேன் கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சபையை ஆயத்தப்படுத்த ஒரு மனுஷன் தேவை என்பதை தேவனுடைய ஜனங்கள் நன்றாக அறிய வேண்டும் சபை தானாக ஆயத்தப்பட முடியாது சபையை ஆயத்தப்படுத்த சபையை நடத்த ஒரு மனிதன் தேவை என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்க தேவன் மோசையை அனுப்பினார் என்பதை யாத்ராம் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழில் இருந்து பத்து வரைக்கும் வாசிக்கிறோம் தெளிவாக அழகாக வாசிக்கணும் யாத்திராக மூன்றாவது அதிகாரம் ஏழு பத்து வரைக்கும் எிபில் இருக்கிறேன் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குற கேட்டேன் அவர்களுடைய அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரை கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்தில் இருந்து நீக்கி அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி ஆளும் பாலுமேர் ஓடுகிற ஒருவர் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்பொழுதும் என் சந்ததியில் வந்து நேரத்தில் எகிப்தர் அவர்கள் அனுப்புத்தராம திருசுத்திரமன் நீ இல் சுத்திரதாகியபத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வையினிடத்திற்கு அனுப்புவேன் வாய்ந்தான் பார்வோனிடத்திற்கு உன்னை அனுப்புகிறேன் வா என்று மோசையை கத்தர் அழைத்தார் புத்திராயின் ஜனத்தை எகிப்பில் இருந்து அழைத்துக் கொண்டு வரும்படி எகிப்பின் அடிமைத்தனத்தில் உன்னை விடுதலை பண்ணி கொண்டு வரும்படியாக ஜனத்தை விடுதலை பண்ணி கொண்டு வரும்படியாக உன்னை நான் அனுப்புகிறேன் வா என்று கத்தர் மோசைக்கு அழைப்பு கொடுத்து மோசையும் கொண்டு அந்த காரியத்தை செய்தார் என்பதை வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம் கத்தரை பரிசு நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் உள்ள காரியத்தை வா சுவி அதிகாரம் இருந்து பதினைந்திலிருந்து அவர்கள் உங்க நேற்று கடும் ஆகிய வேண்டாம் அவர் என்ட்ட என்ட்டிகளை மெய்பாயாக தேர்தல் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார் இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரன் ஆகிய சீமோரே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார் அதற்கு ஆமாண்டவரே உமை நேசிக்கிறேன் என்பதனை அறிவியல் என்றான் அவர் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார் என் ஆடுகளில் மெய்ப்பாயாக என்று தேர்தல் சொன்னார் மூன்றாம் தரம் அவர் அந்த பிரகாரமாக சொல்லும்பொழுது தேர்தல் ஆனவர் உபயேசிக்கிறேன் என்பது நீர் அறிவீர் என்று சொன்ன பொழுது என் நாடுகளை மெய்ப்பாயாக என்றார் என் நாடுகளை மெய்ப்பாயாக என் நாட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று ஒரு மனுஷனுடைய களத்தில் இறைவன் தம்முடைய ஆடுகளையும் தம்முடைய ஆட்டுக்குட்டிகளையும் ஒப்புவித்ததை நாம் காண்கிறோம் ஒரு மனிதன் சேவை என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஜனத்தாரை நடத்த ஜனத்தாரை விடுவிக்க ஜனத்தாரை போஷிக்க ஜனத்தாரை திருப்ப தேவன் மனிதனைத்தான் பயன்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனாய் இயக்கத்த ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் ி ஆனால் கத்தர் அந்த பிரகாரமாக செய்யப்படுகிறது செய்கிறது இல்லை மனுஷனை கொண்டு நடத்துகிறவராக இருக்கிறார் மனுஷனை கொண்டு விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார் மனுஷனை காப்பாற்றுகிறார் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்பதை தெய்வத்தினுடைய சன்னிதானத்திலே சொல்லிக் ஆசைப்படுகிறேன் கத்துரை பரசுத்தராமத்துக்கு சோதனம் உண்டாவதாக அப்போனுடைய அழைப்பை பாருங்கள் அப்போ நடுகளின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வர்க்கத்தை வாசிக்கலாம் அப்போஸ் நல்லவரின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியம் அவர்கள் என்னை விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியனிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கும் நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு அவர்களுக்கு இப்பொழுது மனுஷர்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார் கண்களை திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் வெடி போய் முன்னதாக தம்மை ஜனத்தாருக்கு காண்பிப்பதற்கு முன்னதாக அவர் செய்ததாரு கிரியை பாருங்கள் மல்யா தீர்க்கத்திற்கு புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் மல்யாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியம் இதோதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் இது ஒரு தீர்க்க தரிசன வாக்கியம் இந்த வார்த்தையின்படி யோவான் ஸ்நாரகன் அனுப்பப்பட்டார் இவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால் அவன் பேர் யோவான் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக யோவான் தன்னுடைய காலத்திலே வெளிப்பட்டு இஸ்ரோவேல் ஜனத்தை அவர் தேதும் பக்கமாக திருப்பினார் கற்றனாயிசு கிறிஸ்தனுடைய முதல் வருகைக்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்தினார் உத்தம ஜனத்தை ஆயத்தப்படுத்தி ஏசுவானவர் வழிபட்ட இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்கு என்று தம்முடைய சீசர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார் அந்த சீதர்கள் அந்த நாள் முதற்கொண்டு கூட சேர்க்கப்பட்டார்கள் கற்ற பரிசு நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக தேவன் ஒரு மனுஷனை அனுப்பி ஒரு உத்தம ஜனத்தை தாக எப்பொழுதும் தேவன் திருச்சபையை நடத்த தெருச்சபைக்கு முன்பாக போக்குவரவாக இருக்க ஒரு புருஷன் தேவை என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம் யோநாதன் குமாராகிய தீமோரே என்று கத்தர் அழைப்பித்து இந்த அதிகாரத்தை கொடுக்கிறதை நாம் காண்கிறோம் பரலோகராஜ்யத்தின் திறன் கோயில்களை நான் உனக்கு தருவேன் கட்டுகிறது கட்டவிழ்பது பரலோகத்திலும் கட்ட விற்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக பூமியிலே கத்தர் எரிசலையை கட்டுகிறார் ரட்சிக்கப்படுகிறவரை கத்தர் அனுபவமும் சபையிலே கூட்டி சேர்க்கிறார் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதன் திருச்சறையோடு கூட ஜனத்தை கூட்டி கட்டுகிறாா் பூலோகத்திலே மனிதர்கள் சபையோடு கூட கேட்கப்படுகிறார்கள் கட்டப்படுகிறார்கள் இங்கே கட்டப்படுகிறவர்கள் சர்மகத்துடன் கட்டப்படுகிறார்கள் இங்கே சபைக்கு இடையூறு பண்ணி தடைக்கு துரோகம் பண்ணி சபைக்கு சபையை தடுக்கிறவர்கள் சபையை விட்டு நீக்கப்படுகிறார்கள் கட்ட வைக்கப்படுகிறார்கள் இங்கே ஒருவன் கட்ட வைக்கப்படுவானால் சர்மகத்தில் இருந்து என்பதை அறியலாம் இந்த அதிகாரம் திருச்சலுக்கு உண்டாயிருக்கிறது தேவ மனிதனுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை திட்டமாக அறிந்து கொள்ளலாம் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் கட்டவும் கட்டவிழ்கவும் அதிகாரம் இருக்கிறது இது திறவு போர்களின் அதிகாரமாய் காணப்படுகிறது கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மனிதனை கொண்டு தேவன் இந்த காரியத்தை நடத்துகிறார் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்வோமாக தேவன் தமிழ் வருகைக்கு சபையாக அழைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இந்த சபைக்கு ஒரு தலைவன் தேவை ஒரு அப்போசரன் தேவை ஒரு மனிதன் தேவை என்பதை இந்த வேத வாக்கியங்களின் மூலமாக நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம் ஏராளமான சபைகள் இருக்கிறது ஆனால் தேவதால் அனுப்பப்பட்ட அப்போசரன் உண்டா என்று நீங்கள் கேள்வியை கேட்க வேண்டும் எந்தபையை சென்றாலும் உங்களுடைய அப்போசுரம் யார் உங்களை தேவன் அனுப்பி இருக்கிறாரா என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டுவது அவசியம் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன்தான் திருச்சுவையை ஆயத்தப்படுத்த முடியும் உங்களை கற்புள்ள கணினியாக ஒரே பொருடனாக ஏற்றுக்கிற தொழுக்கு மனைவியாக மனவாட்சியாக ஒப்புக் கொடுக்க என்று பவுன் சொல்லி இருக்கிறார் அவரோட அப்போ சலன் கத்திர பரிசுத்தராமத்துக்கு பிரோசனம் உண்டாவதாக குடியரசு சிலையின் சபையினுடைய விசேஷம் என்னவென்று கத்திர வெளிப்படுத்தினது திருச்சபைக்கு அப்போசலன் உண்டு திருச்சபைக்கு அப்போசலன் உண்டு இங்கே அப்போ சவன் இருக்கிறார் ஆனபடினால் அவரு கொண்டு தேவன் திருச்சபையை கட்டுகிறார் தம்முடைய நடத்துகிறார் தம்முடைய விடுதலையாக்குகிறார் கத்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கத்திர பரசுத்தராமத்துக்கு சுத்திரம் உண்டாவதாக நாம் மறுபடியும் வாசிக்கலாம் வெளிப்படுத்துற விசேஷம் அதிகாரம் ஏழு எட்டு வாக்கத்தை வெளிப்படுத்துற விசேஷம் அதிகாரம் ஏழு எட்டு கறி கூடவும் மெல்லிய வசரம் கழித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அழிக்கப்பட்டது மெல்லிய வஸ்திரம் அவள் கழித்துக் கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அருகாறு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே பரிசுத்தவான்கள் இந்த இடத்திலே என்ன என்பதை அதாவது கத்தனால் சுவாசிக்கிற மக்களை பரிசுத்தவாங்க என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது ஊழியக்காரர்களை பரிசுத்தவாங்க என்று ஏதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் இந்த சொல்லி இருக்கிறவாங்கள் என்று சொல்வது எதை குறிப்பிடுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கத்திரை பரிசுத்தலாம் நூற்றி நாட்களிலே அதாவது போராது கூட்டத்தார் எழும்பி நாங்களும் கத்தருக்கு ஆராதனை செலுத்துவோம் கத்தருக்கு தூபம் காட்டுவோம் என்று தங்களை பெரியவர்களாக காண்பித்து அப்போது மோசி அவர்கள் அழைப்பித்து உங்களுடைய தூப கலசங்களை கொண்டு வாருங்கள் கத்தர் தெரிந்து கொள்ளும் பரிசுத்தன் யார் என்பதை கத்தர் விளங்கப்படுவார் என்று அந்த நாளிலே அவர் சவால் விட்டு சொன்னார் கத்தர் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் என்னாகமுகம் அதிகாரம் ஏழாவது வாக்கியம் அவன் பரிசுத்தவான இருப்பான் கத்தர் எவரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவன் பரிசுத்தவானாக இருப்பான் அதற்கு சுந்திர வாக்கியத்தை வாசிக்க அவன் பரிசுத்தவானாக இருப்பான் கத்த தெரிந்து கொள்கிற மனிதன் கத்தரை கிட்டிச் சேர கத்திதானத்தில் மகா பரிசுத்த தரத்திற்குள் பிரவேசித்து தூவம் அவர்கள் பரிசுத்தன் கத்தர் பரிசுத்தராமத்துக்கு தோத்திரம் உண்டாவதாக இப்படிப்பட்டவர்கள் தான் பரிசுத்தர்கள் அடைக்கல் கத்தருடைய பரிசுத்தன் என்று அறிந்து கொள்ளலாம் எல்லாரும் பரிசுத்த வாழ்ந்தால் தான் ஆனால் அழைப்பிலே வித்தியாசம் உண்டு கத்தருடைய பரிசுத்தன் கத்தொள்கிற மனிதனே பரிசுத்தன் என்று எழுதியிருக்கிறது கத்தரை கிட்டிச்சேர கத்தோட சன்னிதானத்தை பிரவேசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் பரிசுத்தனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளலாம் இரமையா தீர்க்க புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் வசனத்தை வாசிங்க இரமையா தீர்க்க புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வாக்கியம் உருவாக்க நான் உன்னை தாயின் வைப்பில் உருவாக்கும் வெளிப்படும் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தேர்ச்சியாக கட்டளையிட்டேன் நான் கற்பத்திலிருந்து வெளிப்படும் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் அதாவது அழைப்பில் வித்தியாசம் உண்டு தேர்தல் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக தெரிந்தெடுக்கிறவராக இருக்கிறார் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் கத்துல பரிசுத்த ராமத்துக்கு சோதனம் உண்டாவதாக தேவன் தெரிந்தெடுத்தார் தெரிந்தெடுத்து தாயின் கற்பத்தில் இருக்கும்பொழுதே பரிசுத்தப்படுத்திவிட்டார் யோகா சாணகனை பாருங்கள் தாயின் கற்பத்தில் இருக்கும்பொழுதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார் கத்தர் அனுப்ப முன்பாக அவருடைய நாவை சுத்தரித்து நான் உன்னை சுத்தமாக்கினேன் என்று கத்த சொன்ன கத்தர் பரிசுத்தாமத்துக்கு சுதந்திரம் உண்டாவதாக இப்படிப்பட்டவர்களை தேவனே பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராக ஏற்படுத்தி அனுப்புகிறவராக இருக்கிறார் லோகத்தில் இன்றைக்கு அநேக அனுப்பப்பட்டோம் என்று சொல்லிக் கொண்டு பத்திர காரியங்களை நடத்திக்கிறார்கள் அவருடைய ஜீவியத்தை பார்த்தால் அது சரியாக இருக்காது வேர் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் மரமும் இருக்கும் மரம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் கனியும் இருக்கும் அப்படி வேர்மோ கெட்டதாக இருக்கிறபடினால் கனிகளும் கெட்டதாக இருக்கிறது அற்புத அடையாளங்களை செய்யலாம் அதிசய அற்புதங்களை நடத்திக்கிறவர்களாக இருக்கலாம் பற்புத பலத்த செய்திகளை அவர்கள் நடப்பித்து காட்டலாம் அவர்கள் அருமையாக பேசலாம் ஆனால் அவருடைய ஜீவியத்தை பார்த்தால் வசதி வேறுபட்ட நிலையிலே இருக்கும் இவர்கள் கத்தர் ஏற்படுத்த பரிசுத்தன் என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை கத்தர் ஒரு ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் அவரை தாயின் கற்பத்தில் இருக்கும் பரிசுத்தப்படுத்தி ஏற்பாடு செய்கிறவர்களாக இருக்கிறார் கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோதனம் உண்டாவதாக விசேஷித்த புருஷர்கள் எல்லாரும் இந்த ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மோச பிறப்பிக்கப்பட்ட பிறந்த ஆண்களை எல்லாம் கொலை செய்யப்பட என்று கட்டளை இருந்தது தாயாருக்கு வெளிப்படுத்திருந்தது இந்த பிள்ளை அழகுள்ளது என்று அந்த அம்மா கண்டுகொண்டார்கள் இந்த பிள்ளையை தேவராய கத்தை தெரிந்து கொண்டார்கள் முயற்சி எடுத்தார்கள் பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக விசேஷித்த தலைவர்கள் விசேஷித்த பொருத்தர்கள் எல்லாரும் இந்த பிரகாரமாக தேவன் தெரிந்தார் தேவனே பரிசுத்தப்படுகிறார்கள் அறிந்து கொள்ளலாம் அருமையான தெய்வத்தடைய பிள்ளைகளே ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்ளைப்படுகிறேன் இப்படி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தன் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அப்போசலன் ஒரு அனுப்பப்பட்ட மனிதன் ஒரு காரியத்திற்காக அனுப்பப்பட்டவன் அவன் விழுந்து போவது கிடையாது என்பதை வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் ஒன்று கோர்த்தியின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாக்கத்தை வாசிக்கலாம் ஒன்று கோர்த்தியின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாக்கத்தை வாசிக்கிறார் கத்தரால் பெற்று நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறதற்கு கத்திரால் இரக்கம் என்று பவுன் சொல்லி இருக்கிறத வாசிக்கிறோம் தேவனே இந்த சிறுமையை கொடுக்கிறார் தேவனையை காக்கிறவராக இருக்கிறார் சேதுவை பாருங்கள் சேதுவை பார்த்து கத்த சொன்னார் உனக்கு சாசி சுலவிலே புனைக்கிறதுக்காக உத்தரவு கேட்டுக்கொண்டால் உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படித்து உனக்காக நான் ஜபம் பண்ணினேன் என்று சொன்னார் ஏசுக்கள் பண்பாட்டு இந்த பரிசுத்தனை தாங்கக்கூடியதாக இருக்கிறது அது தடுக்க விழாதபடிக்கு அமிழ்ந்து போகாதபடிக்கு தாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சோத்திரம் உண்டாவதாக தேவனாக அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் நான் விழுந்து விட்டேன் அப்புறமாக எழுந்தேன் என்று சொல்வதற்கு இல்லை விழாதபடிக்கு இறைவன் தாக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அநேக மக்கள் சொல்வது உண்டு எங்க பரிசுத்தான இருக்கிறார் எந்த சதை இருக்கிறது எது சரியாக இருக்கிறது என்று மட்டுப்படுத்து மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அனுப்ப வேண்டும் இயேசுதான் ஒரு மனிதனை காக்க வேண்டும் இயேசுதான் ஒரு மனிதனை தாங்க வேண்டும் இயேசுதான் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து கிரிய செய்ய அவர் செய்யவே இல்லை ஒருவர் சுத்தமானும் கிடையாது என்றால் பல்லமை இல்லை என்று அர்த்தம் அனுபடினால் நாம் அப்படி பிரசிக்கிறது அல்ல இறைவனால் கூடாத காரியம் ஒன்றும் அல்ல இயேசுவால் எல்லாம் முடியும் என்று நாம் பிரசித்தப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் நம்மை பரிசுத்தமாய் காக்கும்படி தாங்கும்படி நம்மை நடத்தும்படி நம்மை அவருடைய களத்திற்குள்ளாக மறைக்கும்படி இயேசு நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று அறிவிக்கிறோம் நான் பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே இந்த பிரகாரம் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதனை தேவன் காக்கிறார் அவருக்காக ஜபம் பண்ணுகிறார் அவரை பராமரிக்கிறார் அவரு கூட தங்கி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம் விலக மாட்டேன் உலகத்தின் முடிவு கூட இருப்பேன் ஏற்படுத்தப்பட்ட தேவ மனிதனோடு கூட தேவன் இருக்கிறபடி நான் கத்திரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எழுதியிருக்கிற பிரகாரமாக அது அசைக்கப்படுவது இல்லை விழுவது இல்லை விழுந்து விட்டார் அல்லது விழுங்கிவிட்டார் தவறிவிட்டார் என்று சொல்கிறவர்கள் அவர்கள் விழுந்து விட்டார்கள் அவர்கள் தவறி போனார்கள் அதுதான் காரணம் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக ஆனப்படி தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த பிரகாரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று நாம் பார்த்தோம் இந்த பரிசுத்தவான்கள் யார் என்றால் இப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் இந்த பரிசுத்தவானாக இருக்கிறார் அவருடைய நீதி தேவனுக்கு முன்பாக பிரசித்தமாக இருக்கிறது ஏனென்றால் கத்திரை அவரை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கத்திரை பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த கன்னிகை அல்லது இந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனைவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்ளும்படியாக அவருக்கு சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது வஸ்திரம் என்ற இந்த இடத்தில் எதை குறிப்பிடுகிறது தெரியுமா வஸ்திரம் அதற்காக போடுகிறோம் மூடுகிறதற்காக வஸ்திரம் போடுகிறவர்களாக இருக்கிறோம் ஆதிக்குரிய விதத்திலே பார்க்கும் பொழுது ஆதான் கடவுள் செய்த போது அவன் ஒளிந்து கொண்டான் தேவன் கேட்டபொழுது நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று சொன்னான் நிர்வாணம் என்று சொல்வது தேவன் ஐக்கியத்தை விட்டு விட்டு பிசாசோடு கூட விட்டான் ஒரு பெண்ணின் துரோகம் பண்ணி கணவனுக்கு துரோகம் பண்ணி தகாத விதமாக நடக்க ஆரம்பிக்கிறார் என்றால் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மூசையானவர் மலைக்கு சென்று விட்ட பொழுது யாரோ ஜனதாவை வழிதப்பு பண்ணி கன்று குட்டியை செய்து கன்று குட்டியை வழிபாடு செய்யும்படியாக ஏற்பாடு செய்துவிட்டார் அப்பொழுது ராமத்துக்கு சோத்திரம் தெய்வ ஐக்கியத்தை விட்டுவிட்டு வேறு விதமாக திச்சலத்தை வழிபாடு செய்யவோ அல்லது விசாசோடு கூட ஐக்கியப்படுவதோ ஒருவன் செயல்படுது ஒரு புரிஷனுக்கு துரோகம் செய்த மனைவி நிர்வாணமாக்கப்பட்டு இருக்கிறத மனிதர்கள் எல்லாரும் இப்படி ஆதாமின் மூலமாய் நிர்வாணிகளாகி போனார்கள் நெய்வாக்கியத்தை விட்டுவிட்டு பாவத்தோடு சாசோடு கூட ஐக்கப்பட்டவர்களோடுமாக இருந்தார்கள் நம்முடைய கற்றாய் இயேசு கிறிசுவானவர் நமக்காக கோர சிலுவையிலே அவர் தன்னை ஒப்புக் கொடுத்து அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆயில் அடிக்கப்பட்டு அவர் சின்னாபீனமாக்கப்பட்டு ரத்தம் சென்று நமக்கு அந்த ரட்சிப்பின் வசனத்தை கொடுத்தரம்முடைய நிர்வானத்தை அவர் மூடி இருக்கிறார் நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஞாசாரம் பெற்று திருச்சபையோடு ஐக்கியப்பட்டது நிமித்தமாக ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது அவர் மனைவியாக அவருக்கு நியமிக்கப்பட்ட கணினியாக திருச்சபையாக ஆயத்தப்பட்டு வருகிறோம் இப்பொழுது நம்மை அலங்கரித்துக் கொள்ளும்படியாக மனைவியான திருமணத்திற்கு தன்னை அலங்கரித்துக் கொள்ளும்படியாக சுத்தமும் பிரகாசவுமான நெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை அலங்காரம் அதாவது பரிசுத்தவானுடைய நீதியினாலே நமக்கு அலங்காரம் உண்டாகும் நெல்லிய வஸ்திரம் என்பது பரிசுத்தவானுடைய நீதி பாருங்கள் நோவா ஒரு மனிதான் அந்த காலத்திலே நீதிமானாக காணப்பட்டார் எல்லாம் சிலை காட்டில் நீதிமானாக இருந்தார் அந்த ஒரு நீதிமானின் நிமித்தமாக அந்த நோவாவின் குடும்பத்தால் எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைத்தது கிடைத்தது இருந்தபடினால் அவர்களுக்கு உண்டாயிற்று ஆபரகாம் தேவனுக்கு பிரியமான கட்டளை ஆபரகின் சந்ததிக்கு ஆபரக நீதினாலே அந்த சந்ததி பாதுகாக்கப்பட்டது தாமீதை பாருங்கள் கத்தருக்கு உண்மையுள்ள புருஷனாய் காணப்பட்ட நிமித்தமாக சிங்காசனம் நிலைநிறுத்தப்படும் வழியாக ஏற்பாடு உண்டாயிற்று தா பிள்ளைகள் பல பல தவறுகளை செய்த போதிலும் தாவீர் நிமித்தமாக தாமீருக்கு வம்சம் இல்லாதபடிக்கு நான் விடமாட்டேன் என்று தாமீரின் சிங்காசனத்தை காத்து வந்தார் ஒரு மனிதனுடைய நீதினாலே அவனை பின்பற்றுகிற மக்கள் அவனை சார்ந்திருக்கிற மக்கள் காக்கப்படுகிறார்கள் என்பதை தேர்தத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஒருவர் தான் நீதிமன்றாக இருந்தால் அவருடைய நீதி நிமித்தமாக அவருடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டார்கள் தாக இந்த பிராரம்ரிசுத்தாலே திருச்சபையானது செய்ய வேண்டுவதான காரியம் என்ன என்று பாருங்கள் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாய்க்கை வாசிக்கலாம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாக்கியம் ஒப்பாக இருக்கிறது அது ஒரு சீ எடுத்து முழுவதும் புளிக்கும்படிக்கு மூன்று கோடி மாவிலையை அடக்கி வைத்தார் கத்தரி பசுத்தராமத்துக்கு சுதந்திரம் உண்டாவதாக மாவை புளிக்க வைப்பதற்காக கொஞ்சம் புளித்த மாவு எடுத்து அதிலேயே வைக்கிறார்கள் இந்த புளித்த மா குளிப்பில்லாத மாவோடு கூட சேரும் பொழுது அதாவது மாவு இந்த குளித்த மாவோடு கூட ஐக்கியப்பட ஆரம்பிக்கும் எல்லாம் குளித்து விடுகிறது கத்திரி பரிசு ராமத்துக்கு உண்டாவதாக இந்த பிரகாரம் தேவன் ஒரு மனிதனை அனுப்புகிறார் தேவன் அந்த மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறார் அவருடைய நீதி தேவனுடைய சன்னிதானத்தில் தெரிதாக விளங்குகிறதாக இருக்கிறது அவருடைய நீதியினாலே அவரை சேர்ந்த ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள் கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் திருச்சபை என்பதை தெய்வத்துடைய சன்னிதானத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த முப்பது ஆண்டு காலமாக இறைவன் திருச்சபையை கட்டி வருகிறார் பற்பர தேசத்தவர்களும் பற்பர இனத்தைச் சேர்ந்தவர்களும் திருச்சபையோடு கூட கூட்டிக் கட்டப்பட்டு வருகிறார்கள் திருச்சபையானது ஒரே வளர்ந்து என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம் இங்கே ஜாதி வித்தியாசம் இங்க ஏற்ற தாழ்வுகள் கிடையாது வேறுபட்ட மனப்பான்மை கிடையாது எல்லாம் ஒரே தலையின் கீழ் ஒரே ஒரே சேனையாய் ஒரே சபையாக கற்றோடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெய்வத்துடைய சன்னிதானத்தில் அறிவித்துக் கொள் ஆசைப்படுகிறேன் சோத்திரம் உண்டாவதாக சபையானது கற்றோடைய வருகைக்கு ஆயத்த இப்படியாக இருக்கிறது என்கிற உண்மையை சரியாக விளங்கிக் கொண்டு தேவ மக்கள் கூட சரியாக ஐக்கியம் வைத்து திருச்சபையாக கற்றிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் திருச்சவையாய் ஆயத்தப்பட வேண்டும் தனிப்பட்ட முறைமையிலே ஆயத்தப்பட முடியாது ஆயுதப்படுத்துகிறதற்கு தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனுஷன் தேவை இந்த தேவ மனுஷனை தேவனே பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறார் இந்த தேவ மனுஷனை தேவனே தாங்குகிறவராக காக்கிறவராக இருக்கிறார் இந்த தேவ மனுஷனுடைய நீதியின் நிமித்தமாக அவரை சார்ந்திருக்கிற மக்கள் எல்லாரும் குளித்த மாவுவோடு கூட ஐக்கியப்பட்ட குளித்து இல்லாத மாவு கோப்பாக மாறுகிறது போல அதே நீதி எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பித்து விடுகிறது எல்லாரும் ஒரே ஒரே ஒரே சபையாய் கத்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியான மகாபரிய கிடைத்திருக்கிறது இந்த வாக்கியம் உங்களுக்கு உண்டாக இருக்கிறது கத்தருக்கு நான் அதிகமாக சோதரிக்கிறேன் கத்தரி உண்டாவதாக நேரம் நேரும் நாம் விருத்தி அடையவும் இன்னும் திருச்சபையோடு சேர்க்கப்பட வேண்டிய மக்கள் யாரும் பேர் உண்டு அவர்கள் எல்லாரும் குட்டி கட்டப்பட்டு திருச்சபை தெரிவுபடுத்தப்படும்படியாக தேவன் ஆசீர்வதிக்க ஜிக்க வேண்டுகிறேன் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் அவர் அதிசயிக்கத்தக்கவரமாக வயிற்றிலே பிறந்தார் வித்தியாசமான மனிதர் தன்னைக்கு அப்புறப்பட்ட நிலையிலே அவர் தெய்வீக நிலையிலே அவர் காணப்பட்டார் ஆனாலும் அவர் முப்பது ஆண்டு காலமாக அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை அவர் மறைந்த நிலையிலேயே தான் இருந்தார் அவர் முப்பதாவது ஏறத்தாழ முப்பது வயது வந்தபொழுது அவர் வெளிப்பட்டார் வெளிப்பட்டு ஆளுமை தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய மகிமையையும் தேவன் தமக்கு அருளியிருக்கிறதான கிரியைகளையும் அவர் ஜனத்தாருக்கு காண்பித்தார் அறுமுதற்கொண்டு இயேசுவானவர் ரசித்தப்படுத்தப்பட்டார் அந்த வெளிப்பட்டயே சுவானவர் எந்த நாள் வரைக்கும் பிரசித்தப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் இதே திருச்சபையானது முப்பது ஆண்டு காலமாக மறைவாக இந்த முப்பது ஆண்டு நிறைவடைகிறது சபை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்பது சபையை பிரசித்தப்படுத்த வேண்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது அந்த நாட்டிலே சிக்கிற சுவை ஜனத்தார் சபையார் பிரசித்தப்படுத்தி பிரசித்தப்படுத்தி சிதறி சென்றவர்கள் எங்கும் துயசேதத்தை பிரசங்கித்தார்கள் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேதம் உலகம் எங்கிலும் பரவியது போல இந்த நாட்களிலே ரசித்தப்படுத்த வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது நம்முடைய பலன் குறைவாக இருந்தாலும் காலம் வரும்பொழுது இறைவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் திருச்சுவின் மக்கள் உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு கூட இந்த காரியத்தில் பிரையாசப்படும் ஒத்துழைப்போம் சபையாக நிறை நின்று சபையாக எந்த காரியத்தையும் செய்யும்படியாக நாம் பிரிய நடப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சோற்றம் உண்டாவதாக இந்த முப்பது ஆண்டு காலமாக இறைவன் நம்ம இப்படி காத்தாரு அவருக்குலமாக சபைக்கு ஏராளமான வெளிப்படுத்த ஏராளமான வசனம் வியாக்கியான ஏராளமான அருள் செய்தார்க்கு சோத்திரம் இந்த முப்பது ஆண்டு தேவாகிய கத்த தம்முடைய களத்திலே சபையை வழிநடத்தினார்கள் கத்தரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எத்தனையோ விதமான எதிர்ப்புகளும் எத்தனையோ விதமான துரோகங்களும் துரோக தேர்களும் தேவன் தம்முடைய சபையை காக்கிறார் காக்கிறார் கத்தர் எரிசலமை கட்டுகிறார் தோண்ட சபையானது உலாம் பரவிக்கொண்டே வருகிறது திடீர் தொள்ளாயிரத்தி இன்டர்நெட் மூலமாக உலகம் முழுவதற்கும் திருச்சதை குறித்ததான செய்தி அறிவிக்கப்பட்டது சோதனம் உண்டாவதாக தொண்ணூத்தி ஏழாவது ஆண்டு இன்டர்நெட்டிலே நம்முடைய செய்தி வழியானது அந்த நாளிலே அந்த வருஷத்திலே பெஸ்ட் அதாவது இன்டர்நெட்ல இருக்கிறதான கோல்டன் அவார்டு அவார்டு நமக்கு அளிக்கப்பட்டது காவல்துறை காவலர்கள் சோத்திரம் உண்டாவதாக சபை எந்த இடத்திலே இடம்பெறுகிறதோ எந்த இடத்திலே தன்னுடைய முகத்தை காண்பிக்க ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்தில் அது அளவுள்ளதாக ஜொலிக்க மற்ற எல்லா முகங்களையும் அது வாடி போகப்படும் அது மாத்திரம் ப்ரொஜெக்ட் பண்ணப்படும் என்பது நிச்சயமான காரியம் கடைசி நாட்களில் கற்றுரை ஆலயமாகிய பர்வதம் பர்வதின் கொடுமுடியிலே சாதிக்கப்படும் என்று தீர்த்த பிரகாரமாக கடைசி நாட்களிலே திருச்சபையானது எல்லார் கதைகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டதாய் காணப்படும் எல்லாரும் அதை காண்பார்கள் நாம் யார் தேவனுடைய ஆலயத்திற்கு தோன்பார்கள் நாம் நடக்க வேண்டிய வழி ஏனெனில் இருந்து வசனமும் சீயோனிருந்து கத்தருடைய ஏதமும் வெளிப்படும் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் திருச்சபைக்கு மக்கள் கடந்து நாம் இந்த கூட தீவிரமாக கிரிய செய்கிறோம் இன்னும் கிரிய செய்வோம் திருச்சபை வெற்றியடையும் கத்திய வருகை வரும் கத்தோடைய வருகைக்கு திருச்சபை ஆயத்தப்படும் நாமும் சபையாக ஆயத்தப்பட எழுதப்பட்ட காரியங்களை கவனித்து சொல்ல அறிவிக்கப்பட்ட காரியங்களை கேட்டு அதன்படி நடந்து தேவ ஜனங்கள் கத்தோடைய வருகைக்கு சபையாக கத்தோடைய வருகை எதிர்நோக்குமாக கத்த இந்த வாக்கியங்களை ஆசீர்வதிப்பார்கள்